அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு நம்முடைய அறிவு எப்பொழுதும் தூய்மையாக தெய்வீகமானதாக இருக்க வேண்டும் அதற்கு கல்வி கல்லாமை கேள்வி புல்லறிவான்மை பேதைமை இப்படிப்பட்ட அதிகாரங்கள்லாம் நம்ம படிக்க போறோம் அதுல நான் இப்ப அறிவுடைமைங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மகாகவி பாரதியார் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை தமிழ் அழகா மொழிபெயர்த்திருக்கிறார் இதை நீங்க எல்லாரும் ஜபம் செய்யலாம் அதனால உங்களுக்கு வந்து திருக்குறள் கருத்துக்கள்லாம் நல்லா புரியும் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அதாவது சூரிய பகவான் ஞாயிறு பகலவன் கதிரவன் என்றெல்லாம் போற்றப்படுகிற சூரிய பகவான் இருக்கிறாரே அவர் எப்படி ஒளி விட்டு பிரகாசிக்கிறாரோ அப்படி நம்முடைய அறிவொளி சிறந்து விளங்க வேண்டும் சூரியனுக்கு ஒரு நாள் இருள் தெரியாது அதை போன்று அறிவு வளர வளர அறியாமை நீங்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம் தமிழ் மந்திரமாகவே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அந்த செங்கதிர் தேவனுடைய சிறந்த ஒளியினை தேர்கின்றோம்னா நாங்கள் அதை தேர்ந்தெடுக்கின்றோம் வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது அறிவொழியைத்தான் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அறிவே வழிவாகிய ஆண்டவன் எங்கள் அறிவை தெய்வீகமாக எங்களுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று எங்கள் என்ற பன்மையை நன்றாக புரிந்து கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய சமூகம் எல்லாம் அறவழியிலே பொருளீட்டி அறவழியிலே இன்பம் துய்த்து அனைவருக்கும் இன்பத்தை தரக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப மனதிற்குள்ளே சொல்லலாம் ஆக செங்கதிர்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் நிகராக ஒரு குரல் இங்கே வரக்கோகிறது இரண்டாவது குரலாக நாம் பார்க்க போகிறோம் நாம் முதல் குரலை பார்த்தோம் அதாவது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் முதல் வகுப்புல நான் சொன்னேன் அதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவனுக்கு அறிவு அதாவது சுயமா சிந்திக்கிற சக்தி அவனுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராம காக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கும் அது மாத்திரமல்ல எந்த பகைவர்களும் அவனை ஒன்று செய்துவிட முடியாது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவனுக்கு சுயமா நன்றா சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அதற்கு பல்வேறு விதமான அருளாற்றலும் வேண்டும் அதுல ஒன்னும் மறுக்க முடியாது ஆகவே அந்த அடிப்படையில இருக்கணும்னு அங்க சொன்னார் அரண் சொன்னா பெரிய பாதுகாப்பு என்னதான் நம்ம புறப்பாதுகாப்புகளை வைத்துக்கொண்டிருந்தாலும் நம்மிடத்திலே அறிவு பலமாக இருக்க வேண்டும் அதே அந்த குரல் அறிவின் சிறப்பை இந்த முதல் குரல் சொல்லியது அடுத்த குரல் சொல்லுகிறது இது காயத்ரி மந்திரத்துக்கு நிகராக நான் கருதுகிறேன் சென்றவிடத்தால் செலவிடா தீ தொரிய நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு இதுதான் இரண்டாவது குரல் அறிவுக்கு இலக்கணம் சொல்லுகிறார் திருவள்ளுவர் அதாவது சுயமா இருக்கிற அறிவு தனக்கும் சமூகத்துக்கும் பயன்படணும் இந்த கருத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆழமான மனதுல இந்த கருத்து பலமா இருக்கணும் வலிமை மிக்கதா இருக்கணும் சென்றவிடத்தால் செலவிடாது என்ன இந்த மனம் வந்து ஒவ்வொரு கருவி வழியா வெளியில போகிறது அதுல வந்து தீதொலிங்கிற அதுல நன்மை என்ன தீமை என்ன இந்த பொருளை பாக்கிறதுனால என்னுடைய உள்ளத்துக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா இந்த ஒலியை கேட்கறதுனால எனக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சொல்றார் வள்ளுவர் சென்றவிடத்து செலவிடா மனது கருவிகள் வழியாக மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த கருவிகள் வெளியாக வெளியே போகிற போது ஒரு பார்க்கிற போது பார்க்கிற வேலையைத்தான் செய்யும் கேட்கற போது கேட்கிற வேலையை தான் செய்யும் அதுல நன்மை தீமையை ஆராய்ச்சி பண்ணணுங்கிற இது எனக்கும் சமூகத்துக்கும் நன்மை தருமா என்று ஆராய்ச்சி செய்து நன்றின் பால் அறிவு நம்முடைய அறிவாற்றல் எதற்கு பயன்படணும்னா நன்றின் பால் சொன்னா இன்பம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நன்று அதாவது நிலையான எல்லோருக்கும் பொதுவான ஒரு அமைதி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் நன்று நன்றின் பால் அத தீமை எது நன்மை எது என்று பகுத்து ஆராய்ந்து நன்மையின் பால் நம்மை செலுத்துவதுதான் அறிவினுடைய பயனாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு குரல் காயத்ரி மந்திரத்திற்கு நிகராக நான் கருதுகிறேன் காயத்ரி மந்திரத்தை மிகவும் சிறப்பாக உலகத்தை அவர்கள் போற்றுகிறார்கள் பெரியோர்கள் சென்ற விடத்தல் எல்லாம் மனம் போன விடமெல்லாம் போகக்கூடாது கேட்டிருக்கோம் கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு கேள்விப்படுறோம் அதெல்லாம் மனம் போன போக்கிலெல்லாம் போகக்கூடாது மனிதன் போன பாதையை மறந்து போகக்கூடாது எனவே இந்த குரலை இப்பொழுது நாம் நன்றாக சிந்திப்போம் சென்ற விடத்தால் செலவிடா தீ தொரியி